மாளிகை அதிகல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செல்வத்திலும் ஒரு மனிதன் கொள்ளும் பேராசை அவனின் மார்க்க விஷயத்தில் ஏற்படும் நாசத்தை விட பசியுள்ள இரண்டு ஓனாய்கள் ஓர் ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அம்மந்தைக்கு அவைகள் ஏற்படுத்தும் நாசம் ஒன்றும் பெரிதாக இல்லை என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஏழு ஆறு இது ஹசன் சஹி என